முன்னாடி போதையால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்தோம் இல்லையா போதையே தொடமாட்டேன்னு சொன்ன ஒரு மனிதரை தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த வடிவேல் படத்தில் வாமா மின்னல்னு ஒன்று ஒரு அம்மா போகும்ல அப்படி இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஆம்புல வாமா மின்னல் ஓடியே ஒரு ஒரு மனிதர் வந்து ஒம்பது மெடலை ஜெயிச்சிருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுதா ராமர் வில்ல எடுத்தாரு எதை பார்த்தாங்க உடைச்சதை கேட்டாங்கன்னு அப்படி இவர் கோட்டிலேருந்து ஆரம்பிக்கிறத பார்க்குறவங்க அடுத்த கோட்டை தொட்டு மெடல வாங்கிறத தான் பார்க்க முடியும் அவர் பேர் உசைன் போல்ட் ஜமேகாவை சேர்ந்தவர் உலகத்திலேயே நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் மிக குறைந்த நேரத்தில் அந்த அளவை கடந்த மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹொசைன் போல்ட் ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகள் அதாவது ஒரு வினாடி ரெண்டு வினாடி போனீங்கன்னா ஒன்பது வினாடி ஒன்பதர வினாடியில் நூறு மீட்டர் தூரத்தை கலந்திருக்காரு இதுதான் உலக சாதனை இந்த நேரத்தை யாராலும் இல்லை குறைக்க முடியல இந்த உலக சாதனையை நிகழ்த்தினது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை ஏறக்குறைய பத்தாண்டுகள் வரை யாராலையும் இந்த சாதனையை உடைக்க முடியல அதனால தான் இன்றைக்கும் மிக வேகமான மனிதர் என்று பெயர் பெற்றிருக்கிறார் ஹூசேன் போல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிறந்தவர் ரொம்ப ஒரு சாதாரண குடும்பங்க அப்பா பலசரங்கு கடை நடத்திட்டு இருக்காரு உங்களை என்ன மாதிரி வீதியில் கிரிக்கெட் விளையாண்டவர் வீதியில் ஃபுட்பால் விளையாண்டவர் அவருடைய ஆர்வம் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் தான் நல்ல ஹைட்டாக இருந்திருக்கார் சின்ன பிள்ளைகளே ஸ்கூலில் ஒருக்க கிரிக்கெட் மேட்ச் விளையாட போயிருக்கார் அப்போ ஸ்கூல் கோச் பார்த்துட்டு அவருடைய நண்பரான மெக்னீல்கிட்ட கூட்டிட்டு போயிருக்காரு மெக்னீல் வந்து ஒலிம்பிக்குக்காக தடகள போட்டியில் கலந்துகிட்டவர் ஜமைக்கால் இருந்து மெக்னீல்கிட்ட கூட்டமே பாரியா இவன் கிரிக்கெட்டில் ஆட்ருக்காய் ஆனால் ரொம்ப நல்லா ஓடுறான் இவன் ஏன் ஓட்டப்பந்த வீரராக கூடாது அப்படின்னு மெக்னீல் பார்த்துட்டு ஆடதா ஒன்னும் மாதிரியான ஒரு ஆழத்தையாக தேடி இருந்தேன் வாயான்னு சொல்லி கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்போ இவருடைய பார்வை கிரிக்கெட்லேருந்து கிரிக்கெட்டில் வேகப்பந்து வீச்சாளராக இருந்திருக்கவர் அதுலேருந்து மாறி தடகளத்துக்கு மாறுது சரி ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவோமே முதல் தங்கத்தை வெற்றி பெற்றது அடுத்த உலக தடகள சாம்பியன் பட்டது அவர் வீழ்றாரு இன்னும் புகழ்பெற தொடங்க ஜமைக்கால அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் இங்கே நம்ம ஆசியன் கேம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இங்கே கிரைட்டா கேம்ஸ்னால் அந்த பகுதியில் நடக்குது பல நாடுகள் மண்டல நாடுகள்லாம் ஒன்றாக சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நான்கு தங்க வாங்குறார் வெவ்வேறு கேட்டகரியில் ஆரம்பத்தில் ஒரு கலந்து செலுத்தினதுக்கப்புறம் இரநூறு மீட்ரு ஓட்டப்பந்தயத்தில் தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரநூறு கடக்க அவர் எடுத்துக்கொண்ட தூரம் எவ்வளோ தெரியுமா இருபத்தி வினாடிகள் ஒரே ஒரு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு போகிறப்ப இருபத்தி ரெண்டு புள்ளி சைஃபர் நாளுங்கிறது இருபது புள்ளி ஆறு சைஃபரை கொண்டார் அவ்வளோ குறைச்சார் ஒன்றரை அவர் உலக சாதனை நிகழ்த்த ரெண்டாயிரத்தி ஆண்டு நூறு மீட்டரை ஒன்பது கடந்தவர் இரநூறு மீட்டரை பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு வினாடிகளில் கடந்திருக்கார் அந்தளவுக்கு இருபது புள்ளி ஆறு சைஃபர்லேருந்து ஆண்டுகள் மெனக்கெட்ருக்கார் ஏழு எட்டு ஆண்டுகள் மெனக்கெட்டு மெனக்கட்டு மெனக்கட்டு ஓடி ஓடி ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக நேரத்தை குறைக்கிறார் அதுதான் தடக்கலம் ஒவ்வொரு வினாடியும் மைக்ரோ செகண்ட் ரொம்ப வினாடிக்குள் வினாடி அந்த மைக்ரோ செகண்ட் கூட அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்தளவுக்கு தன்னுடைய சுய வளர்ச்சியில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி மினக்கட்டு இருக்கார் இந்நேரும் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் உழைப்பு ஆக ரெண்டாயிரத்தி நான்கு மெடல்கள் வாங்கிட்டு ஒலிம்பிக்கில் அவராளை தகுதி பெற முடியலை ரெண்டாயிரத்தி வரை காத்திருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் தான் முதன் முதல்ல ஒலிம்பிக்கில் ஓடுறார் ஓடுறப்ப முதல் ஒலிம்பிக்லேயே தங்க மெடலை தட்டிச்சிடுறார் நூறு மீட்டரில் தங்க மெடல் இரநூறு மீட்டரில் தங்க மெடல் நாலு எட்டு நூறு மீட்டர் ரிலே ரேஸ்லேயும் தங்க மெடல் வாங்குறாங்க நடந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி திரும்பவும் லண்டனில் நடந்த போட்டியில் நூறு மீட்டரில் தங்க மெடல் இரநூறு மீட்டரில் தங்க மெடல் நான்கு எட்டு நூறு மீட்டரில் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒலிம்பிக்கில் ரியோல் நடந்த ஒலிம்பிக்கில் திரும்ப நூறு மீட்டரில் தங்க மெடல் இரநூறு மீட்டரில் தங்க மெடல் நாலு என்று நூறு மீட்டரில் தங்க மெடல் மொத்தம் ஒன்பது மெடல்கள் தொடர்ந்து ட்ரிபிள் ட்ரிபிள் அப்படின்றாங்க மூன்று முறை தொடர்ச்சியாக மூன்று மூன்று மூன்று தங்க மெடல்களை தட்டி சென்ற ஒரே வீரர் உலகத்திலேயே வரதான் அப்படின்றாங்க திரும்ப இந்த சாதனையை யாராவது முறியடிக்க முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான் அவ்வளோ சிரமமான விஷயம் இதில் ஒரே ஒரு சோகம் என்னென்னா ரெண்டாயிரத்தி முதல்ல நான்கு இன்டூ நூறு மீட்டர் விலையில் தங்க மெடல் வாங்கினாங்களே வரும் மற்ற மூணு பேர் சேர்ந்து அந்த மற்ற மூணு பேரில் ஒருத்தர் போதை மருந்து உட்கொண்ட காரணத்துக்காக அந்த தங்க மெடல் பறிக்கப்பட்டது ஆக ஒன்பதுல ஒன்று போச்சு மீதி எட்டு மெடல்கள் ஒலிம்பிக்ல எட்டு மெடல்கள் தட்டி சென்ற வீரர் தங்க தட்டிச் சென்ற வீரர் ஜமேக்காவுக்கு பெருமை சேர்த்த வீரர் இந்த உசைன் போல்ட் உசைன் போல்ட் உண்மையிலே சாரி நிகழ்த்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக அத்லட்டிக் சாம்பியன் போட்டியில் பெர்லினில் நடந்த போட்டியில் அப்பதான் தான் நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அது மாதிரி ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு வினாடிகளை கிடக்கிறார் இரநூறு மீட்டரையும் இந்த பத்தொன்பது புள்ளி ஒன்று எட்டு வினாடிகளை கடந்து சாதனை உடைக்கிறார் இந்த சாதனையை இதுவரை யார் முடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்பவும் உலக அத்லெட்டிக் நடந்தப்ப உலக அத்லெட்டிக் போட்டி நடந்தப்ப மூன்றாவது இடத்துக்கு ஒன்பது வினாடிகள் அதே நூறு மீட்டரை கடந்து மூன்றாவது இடத்துக்கு வந்துட்டு இப்போ எனக்கு வயசாயிடுச்சிப்பா என்னால் முடியலை நான் ஓய்வு பெறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார் சென்ற ஆண்டு ஓய்வுக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நான் ஃபுட்பால் ஆட போகிறேன் மேன்செஸ்டர் யுனைடெட் அணியிலே கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஸோ நான் மேன்செஸ்டர் யுனைட் அணிக்காக நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஒரு ஆச்சரியத்திற்குரிய ஒரு சாதனை மனிதர் எந்த குடும்ப பின்னணியும் இல்லாமல் அப்பா கோச்சு கிடையாது அன்னையும் கோச்சு கிடையாது யார் சொன்னக்காரங்க யாரும் இந்த ஓட்டப்பதயத்திலே கிடையாது இப்படி கூட தெரியாது அதை மீறி முன்னுக்கு வந்த ஒரே தலைமுறையில் முன்னுக்கு வந்த சாதனையாளர் உலகின் மிக வேகமான மனிதர் ஹுசைன் போல்ட் ஹுசைன் போல்ட்டுக்கு நிறைய பின்னடைவுகள் உண்டுங்க அதாவது நிறைய அடி வாங்கியிருக்காரு ஓடுறப்பெல்லாம் அடி வாங்கியிருக்கார் நிறைய அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி தான் விழுந்து விழுந்து எந்திரிச்சு தான் மேலே வந்திருக்கார் பரபரப்பு ஒரு கட்டத்தில் தேசிய விளையாட்டில் என்ன பண்ணியிருக்காரு ஓடுற வேகத்தில் ஷுவை மாற்றி போட்டாரா மாற்றி போட்டு தோற்று போயிட்டார் முடிச்சதுன்னு சொல்கிறார் நல்ல வேலை தேசிய பொடியில் தோத்த சர்வதேச பொடியில் தோக்கலை வாழ்க்கை பூரா ஷூவை மாற்றியே போட மாட்டேன்னு இருக்கார் சின்ன சின்ன தவறுகள் நிறைய பண்ணியிருக்கார் ஒரு கட்டத்தில் இந்த சர்வதேச பொடி தேர்வாகாத நேரத்தில் நொந்து போய் கிளப்பு மியூசிக்கு அப்படின்ட்டு தூங்கி எந்திரிக்கிறது நல்லா சோம்பேறித்தனமாக தூங்கி எந்திரிக்கிறதுலாம் சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டு வெயிட் போட்டு இந்த மாதிரிலாம் ஆயிருக்கு அப்புறம் கூப்பிட்டு திட்டி கோச்செல்லாம் திட்டி தேசத்துக்காக விளையாடணும்லாம் சொல்லி திரும்ப வந்து அவர் கொண்டு மீண்டும் ஆக எல்லாருமாதிரி இவர் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இவருக்கு இருந்திருக்கு அது மீறி நின்று பெருமையோடு இவரை பற்றி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி எட்டு வரை தடகளத்தில் இந்த நூறு மீட்டர் இரநூறு மீட்டரில் வெற்றி பெற்ற பெரும்பாலானவர்கள் போதை மருந்தை உட்கொண்டவர்கள் இந்த நூறு மீட்டரில் ஜெயிச்சு வந்தாலே ஏதோ போதை பொருள் சாப்பிட்ருப்பானோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாட்டும் இருந்தது அதை அடுத்து தகர்த்தறிந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரை ஒலிம்பிக்ல ஓடி எந்த போதை மருந்து சார்ந்த குற்றச்சாட்டும் இல்லாமல் எல்லா சோதனைகளுக்கும் உட்பட்டு போதை மருந்தை தூக்கி எறிந்து விட்டு போதை இல்லாமலும் களத்தில் வெகு விரைவாக ஓடி சாதனை பெற்றுவிட முடியும் அப்படின்ற ஒரு எடுத்துக்காட்டாக தர் உசேன் போல்ட் உசேன் போல்டோடு ஓடி தோத்து போன எட்டாவது இடத்துக்கு வந்து தோத்து போன ஒருத்தர் சொல்கிறாரு மின்னல் என்னை தாண்டி போனா இருந்துச்சு சார் அப்படின்றார் இவ்வளவு வேகமாக ஓடி இருக்கார் ஒரு மின்னல் என்ன தாண்டி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்றிருக்கார் ஆக அந்த அளவுக்கு வேகமான மனிதர் உசைன் போல்ட்டு இன்றைக்கு வரையிலும் அவருடைய சாதனை யாராலும் முறியடிக்கப்பட முடியாத சாதனையாக இருக்கிறது என்றால் உங்களாலும் நம்மாலும் முடியும் என்பதற்கு அவரும் ஒரு எடுத்துக்காட்டு